வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பசலனம் காரணமாக மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் உணவு விடுதியில் நடந்த வாய் தகராறில் எட்டு இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு தாக்கியதாக பொதுமக்கள் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ ஒன்பதாம் வகுப்பு பாடநூலில் வரலாற்று உண்மைகளை மறைத்து நாடார் சமூகத்தின் மீது அவதூறு சேற்றை வாரி வீசியிருப்பது மன்னிக்கவே முடியாத செயல் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு மருத்துவமனைகளில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக எம்பிபிஎஸ் படிப்பு முடித்தவர்களை மயக்க மருத்துவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனால் ஏழை நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் தொடர்புடைய வைர வியாபாரி மெகுல் சோக்ஷிக்கு சொந்தமான ரூபாய் இருநூற்றி கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது ஆதிவாசி சமூகத்துக்கு சொந்தமான சபரிமலையில் ஆதிக்க சக்திகள் ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றன பிற்படுத்தப்பட்டவர்களே அந்த கோயிலுக்குள் வரவிடாமல் தடுக்க முயற்சி நடக்கிறது என கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான என் திவாரி நேற்று அவருக்கு வயது தொண்ணூற்றி மூன்று நேற்று அவரது பிறந்தநாளாகும் டெல்லியில் ஏற்படும் மாசுகளை கட்டுப்படுத்த ஹரியானாவில் பயிர்களை எரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் பத்திரிகையாளர் ஜமால் மாயமான விவகாரத்தில் பெரும் எதிர்ப்பு எழுந்து வரும் நிலையில் அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா எழுநூறு கோடி ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் நார்த் கலிபோர்னியாவில் மாணவர் ஒருவர் எரியூட்டப்பட்ட தனது தாத்தாவின் உடலில் எடுக்கப்பட்ட சாம்பலை பிஸ்கட்டில் கலந்து சக மாணவர்களுக்கு கொடுத்த சம்பவம் நடந்துள்ளது சர்வதேச அளவிலான பொருளாதார வளர்ச்சிப் போட்டியில் இந்தியா ஐம்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ளதாக சர்வதேச பொருளாதார மையம் வெளியிட்ட பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது நான் பந்து வீசும் முறை குறித்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதன்படிதான் பந்து வீசுவேன் என்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் விளையாட்டை வளர்க்க வேண்டும் என்றால் இந்திய வீரர்கள் ஐ பி எல் போட்டியை தவிர்த்து மற்ற நாட்டு லீகுகளிலும் விளையாட அனுமதிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாகித் அப்ரெடி கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் மூத்த வீரர் கிறிஸ் கெய்ல் ஏற்கனவே விலகியுள்ள நிலையில் மற்றொரு அதிரடி தொடக்க வீரரான இவின் லூயிஸ் போட்டியிலிருந்து விலகியுள்ளார் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்சில் நூற்றி ரன்களுக்கு சுருண்டது இளையோர் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான ட்ரிபிள் ஜம்பில் இந்திய வீரர் பிரவீன் சித்திரவேல் வெண்கலம் வென்றார் சிவகார்த்திகையின் மகள் ஆராதனா பாடிய வாயாடி பெத்தப்புள்ள பாடல் யூ டியூபில் மில்லியன் பார்வையாளர்களை கடந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது திருச்சி தஞ்சை மாவட்டங்களில் உள்ள திரையரங்குகளில் விஷால் நடித்த சந்திரகோலி டூ படம் திரையிடப்படாது என அந்தந்த மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்